அவர்கள் கூறினார்கள் அதற்கு நாங்கள் இறை தூதர் அவர்களே நாங்கள் பாதைகளில் சிறிது நேரம் பேசுவதற்காக உட்கார வேண்டியது ஏற்படுகிறது என்று கூறினோம் உட்காரம் நிர்பந்தம் ஏற்பட்டால் பாதையில் அதற்குரிய உரிமையை வழங்கிவிடுங்கள் என்று நபி சொல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் கூறியதும் அவர்களே உரிமை என்றால் என்ன என்று கேட்டோம் தாழ்த்துவது இடையூறு தருவதை நீக்குவது சலாமிற்கு பதில் கூறுவது நல்லதை ஏவுவது தீயதை விட்டும் தடுப்பதுதான் என்று நபி சொல்லு அலஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு ஆறு ஐந்து முஸ்லிம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று